அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்நலத்தின் கீழ் அமைச்சர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாகிய அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருளை ஓரளவு கற்று நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அதிகாரத்தில் அறிவுடையோர் அவையில் அஞ்சாமல் பேசுபவர் மிகச் சிலரே என்று அவை அஞ்சாதோரின் சிறப்பு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அவை அஞ்சார் அதாவது அவைக்கு அஞ்சாதவர் தான் அறிந்ததை அஞ்சாமல் அறிவித்து அறியாததை அறிவுடையோரிடம் பெற்றுக்கொள்வர் என்ற கருத்தும் நன்கு உணர்த்தப்பட்டது அவையில் அஞ்சாமல் பேச தர்க்க நூல் கற்றிருக்க வேண்டும் அதுவே அவை அஞ்சாமைக்கு முக்கியமான காரணமாகும் என்றும் உணர்த்தப்பட்டிருக்கிறது அவையில் அஞ்சுவோர் கற்ற கல்வி பயனற்றது அவன் கற்ற கல்வி கோழையின் கையில் உள்ள கூர்வாழ் போன்றது அவன் பல நூல்கள் கற்றாலும் பயன் ஒன்றும் இல்லை அது மட்டுமல்ல அவன் கற்றவன் ஆயினும் கல்லாதவனை காட்டிலும் கீழானவன் அவைக்கு அஞ்சி கற்றதை சொல்லாவிட்டால் அவன் இறந்தவனுக்குச் சமம் என்று அவை அஞ்சுவோரின் இயல்பை இவ் அதிகாரத்தில் நன்றாக உபதேசம் செய்திருக்கிறார் திருவள்ளுவர் நாம் இதை ஒவ்வொரு குரட்பாவை படித்து சாரமாக பார்த்து விடுவோம் முதல் குரல் சொல்லுகிறது வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் வகையனைத்தையும் நன்கு அறிந்து அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து பேசுபவர்கள் இது கற்றறிந்த வல்லவர்கள் சபை இது கல்லாதவர் சபை என சபையின் வகையை அறிந்து கற்றறிந்த வல்லவர்கள் நிறைந்த சபையில் வாய் தவறி பேசமாட்டார்கள் கற்றறிந்த வல்லவர்கள் சபையில் பிழைபட பேசமாட்டார்கள் தெளிவாக உறுதியாக கருத்தை அஞ்சாமல் எடுத்துரைப்பார்கள் வாய் தவறி பேசமாட்டார்கள் என்பது இக்குரட்பாவின் சாரம் இரண்டாவது குரட்பா கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்று அறிந்தவருடைய சபையினிலே அச்சப்படாமல் தாம் கற்ற அறிவு நூல்களை ஒழுங்குபடுத்தி அச்சபையில் கற்றவர்கள் மனதினில் நன்கு பதியும் வகையில் எடுத்துச் சொல்லும் ஆற்றல் உள்ளவர் இவரே கற்றவர்கள் அனைவருக்குள்ளும் நன்றாக கற்றவர் என்று உலகத்தவர்களால் பெரியோர்களால் சிறப்பித்து பேசப்படுவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் இது மூன்றாவது குரட்பா பகைவருடைய போர்க்களத்திலே அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர்கள் இவ்வுலகில் பலரை பார்க்கலாம் ஆனால் அறிஞர் சபையினில் சென்று அஞ்சாமல் பேசும் திறன் உடையவர்கள் மிகச்சிலரே ஆவார்கள் இந்த மூன்று குரட்பாக்களின் வாயிலாக அவையில் அஞ்சாமல் இருப்பவருடைய சிறப்பானது உபதேசிக்கப்பட்டது நான்காவது குரட்பா கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் பல நூல்களையும் கற்று அறிந்தவருடைய சபையெனில் தாம் கற்று அறிந்த அரிய அறிவு நூல்களை கற்றவர்களுடைய மனதிலே பதியுமாறு எடுத்துச் சொல்லி தாம் கற்று அறிந்ததை விட அதிகமான அறிவாற்றலை தம்மை விட அதிகமாக கற்றவரிடமிருந்து அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இக்குரட்பாவில் அவை அஞ்சாமையின் ஒரு வகையான ஒரு சார்புடைய பயனானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது குரட்பா ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு அவையில் அஞ்சாமல் நின்று தன்னிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு சிறந்த பதிலை கூற வேண்டுமானால் சொல் இலக்கண நூலை கற்று அதன் வழியில் தர்க்க நூல் அதாவது அறிவு ஆராய்வியல் என்று சொல்லப்படுகின்ற எ எபிஸ்டமாலஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் அந்த நூலையும் சேர்த்து கற்றிருக்க வேண்டும் இக்குரட்பாவில் அவை அஞ்சாமைக்கு காரணம் உபதேசிக்கப்பட்டது நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்